ஏழு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நுழைய செய்வதில் மிக அதிகமானவை எது என்று அணிகளிடம் இறை அச்சமும் நற்புணமும் தான் என்று நபி சொல்லலாகோ அணிக செல்லம் அவர்கள் கூறினார்கள் நரகத்தில் மக்களை அதிக அளவில் நுழைய செய்வது எது என்று கேட்கப்பட்டது வாயும் மறை உறுப்பம்தான் என்று நபி சொல்லு அனிஹம் அவர்கள் கூறினார்கள் திருமிதி இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நான்கு இது ஹசன் சஹி என திருமிதி இமாம் கூறுகிறார்கள்